வணக்கம் டிசம்பர் 26, 2018 நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. இரண்டாவது இந்தியா ஸ்கில்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியாவின் மிகப்பெரிய திறன் போட்டி நடைபெற்ற இடம் புதுடெல்லி இரண்டு இந்தியாவின் முதல் மெத்தனால் சார்ந்த சமையல் எரிபொருள் திட்டம் தொடங்கிய இடம் அஸ்ஸாம் மூன்று குவஹாத்தி இந்தியா ஆயில் கார்பரேஷன் லிமிடெடில் எச்ஆர் அதிகாரியாக சேர்ந்த வீரர் ஹிமாதாஸ் நான்கு ஐக்கிய சபையின் ஆயுத ஒழிப்புக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி பங்கஜ் சர்மா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஈராக்கின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் இரண்டு இளையோர் ஒலிம்பிக் விளையாட்டில் எந்த விளையாட்டில் இந்தியா முதல் வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளது மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் ராஜ்குமார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது நான்கு ஏழை மக்களை கவர்வதற்காக மாநிலத்தின் சொந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தை எந்த மாநில அரசு எடுத்தது ஐந்து ரெண்டாவது இந்திய பெருங்கடல் ரிம் அசோசியேஷன் ரெனியூவிள் எனர்ஜி மந்திரிகள் மாநாடு நடைபெற்ற இடம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி